நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நற்றினையின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் போன ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏழாம் தேதி பெங்களூரில் இருக்கிற கர்நாடகா ஃபிலாட்டலிக் சொசைட்டியில் சமீபத்தில் மும்பையில் நடந்த தேசிய அளவிலான அஞ்சல் தலை கண்காட்சியில் வெற்றி பெற்ற அந்த சொசைட்டியோட உறுப்பினர்கள் இருபது பேருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடந்தது அந்த சொசைட்டியோட உறுப்பினருங்கிறதுனால அந்த விழாவில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் அதுல நடந்த ஒரு ரெண்டு தகவல்களை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல் தகவல் வந்து தேசிய அளவில் நடந்த கண்காட்சியில் நூற்றி பேருக்கு வந்து பதக்கங்கள் வந்து கிடைச்சிருக்கு அந்த நூற்றி எழுபத்தாறு பேரில் பேர் வந்து இந்த சொசைட்டியோட உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க அதாவது வெற்றி பெற்றவர்களில் வந்து பன்னெண்டு பேர் அந்த சொசைட்டியோட உறுப்பினர்கள் இது இந்த சொசைட்டியோட உறுப்பினராக இருக்கிறதுனால எனக்கே ஒரு பெருமையாக இருந்தது ரெண்டாவது தகவல் வந்து என்னென்னா அந்த சொசைட்டியோட இப்போதைய தலைவராக இருக்கிற சைத்தன்ய தேவ் இவர் அந்த தேசிய அளவிலான கண்காட்சியில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றிருக்கார் ஒரு சொசைட்டியோட தலைவர் உயரிய பதக்கம் வெல்லும்போது அந்த சொசைட்டியோட உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்குது இல்லைங்களா அந்த தலைவர் சைத்தன்ய தேவ் வந்து அஞ்சல் தொலை சேகரிப்பில் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து என்னென்னா அதாவது சப்ஜெக்ட் வந்து ஃப்ரெஞ்சு இண்டியா அது என்னென்னா இந்தியாவில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறாம் வருஷம் ஆரம்பித்த ஃப்ரெஞ்சு குடியேற்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் வரைக்கும் இருந்தது இல்லையா அந்த வருஷங்களில் அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க வெளியிட்ட அப்புறம் உபயோகித்த அஞ்சல் தலை அப்புறம் அஞ்சல் உரைகள் பற்றினது தான் அவரோட ஸ்டாம்ப் கலெக்ஷன் அதை பற்றி அவர் வெகு சிறப்பாக பேசினார் அந்த தகவல்கள் வந்து நான் உங்களோட வேறொரு நாளில் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம நேயர்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அற்புதமான தகவல்கள் அது தவறாமல் சொல்கிறேன் கேளுங்க சரி இந்த வரு நம்ம அறிவும் அஞ்சல் தலையில் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியா வெளியிட்ட அஞ்சல் தலைகள் பற்றின சில சிறப்பான தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் போன வருஷம் மொத்தம் இருநூத்தி பதினெட்டு அஞ்சல் தலைகளை வந்து இந்தியா வந்து வெளியிட்ருக்கு அதில் சில சிறப்பான அஞ்சல் தலைகளும் இருந்துச்சு முதல்ல அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிட்ட ஸ்பிளண்டர்ஸ் ஆஃப் இந்தியா இதில் வந்து பன்னெண்டு அஞ்சல் தலைகள் வந்து இருந்துச்சு இந்தியாவில் பிரபலமான சாஞ்சியில் இருக்கிற போதிமரம் அப்புறம் காஷ்மீரில் கிடைக்கிற பாஷிமா ஷால் அப்புறம் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கு அப்புறம் ஜெய்ப்பூரில் இருக்கிற பீகாக் கேட்டு இப்படி இந்தியாவில் இருக்கிற பன்னெண்டு பிரபலமான இடம் அப்புறம் பொருட்கள் இந்த நினைவு அஞ்சல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க பிப்ரவரி பத்தாம் தேதி வெளியிட்ட ஹெட் கீர்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் சில பிரதேசங்களில் மக்கள் உபயோகிக்கிற தளப்பாகையை வந்து இந்த அஞ்சல் தலைகளை வந்து பிரின்ட் செஞ்சு வெளியிட்டாங்க இதில் வந்து மொத்தம் பதினாறு அஞ்சல் தலைகள் வந்து இருந்துச்சு மூணாவதா பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி வெளியிட்ட இந்தியாவில் அருகி வர்ற நான்கு வண்டுகள் பத்தின நினைவு தலைகள் அந்த டைப்பு வண்டுகளை வந்து நாம் பாதுகாக்க முயற்சி செய்யணும்ன்ட்டு அந்த நான்கு அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டாங்க நாலாவதாக மார்ச் இருபத்தஞ்சில் வெளியிட்ட இருபது அஞ்சல் தலைகள் வந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வந்த போக்குவரத்து வாகனங்கள் பற்றினது இதில் வந்து பல்லக்குகள் அப்புறம் மாடு மற்றும் குதிரை வண்டி அப்புறம் கை வண்டிகள் காரு அப்புறம் பொது போக்குவரத்து வண்டிகளை வந்து சிறப்பிச்சிருந்தாங்க அஞ்சாவதாக வெளியிட்டது வந்து ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர்கள் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் மேற்கொண்ட வெளியேறு போராட்டத்தோட எழுவத்தஞ்சாவது வருஷத்தை நினைவுப்படுத்துகிற மாதிரி எட்டு அஞ்சல் துளைகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த வெள்ளையணை வெளியேறு போராட்டம் போராட்டத்தில் ஏற்பட்ட மக்களோட எழுச்சியை பார்த்துட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அவங்க மேலும் இந்தியாவை வந்து கட்டுப்படுத்தி ஆள முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தது வந்து இந்த போராட்டத்தினால தான் ஆறாவதாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவோட இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம் பத்தின அஞ்சல் தலைகள் அதில் ராமர் சீதை கல்யாணம் தொடங்கி ராவணன ராமர் வென்று பட்டாபிஷேகம் வரைக்கும் நடந்த சரித்திர நிகழ்வுகளை வந்து அஞ்சல் தலையில் பிரின்செஞ்சு பதினோரு அஞ்சல் தலைகளாக வெளியிட்டிருந்தாங்க ஏழாவதா வெளியிட்டது வந்து நவம்பர் மூணாம் தேதி இந்தியாவில் பிரபலமான உணவு வகைகளை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருபத்தி நாலு அஞ்சல் தலைகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதுல தமிழ்நாட்டோட பொங்கல் இட்லி வடை அப்புறம் பிரியாணி பூரி அப்புறம் திருப்பதி லட்டு போன்ற பிரபலமான உணவு வகைகளை வந்து பெருமைப்படுத்தியிருந்தாங்க எட்டாவதா நவம்பர் இருபத்தேழாம் தேதி இந்தியாவோட இன்னொரு இதிகாசமான மகாபாரதம் பற்றின பதினெட்டு அஞ்சல் தொலைகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஒன்பதாவதா டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி இந்தியாவில் இருக்கிற பிரபலமான குளம் மற்றும் அதோட ஒட்டி இருக்கிற படிக்கட்டுகள் பற்றின அஞ்சல் தொலைகள் மொத்தம் பதினெட்டு அஞ்சல் தொலைகள் வந்து அதில் வெளியிட்ருந்தாங்க ஜெய்ப்பூர் ஜோத்பூர் ஹம்பி இப்படி பிரபலமான இடங்களில் இருக்கிற படிக்கட்டுகள் இந்த அஞ்சல் தலைகளில் வந்து இருந்தது பத்தாவதாக வெளியிட்டது வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் உபயோகிக்கிற கை விசிறிகள் பற்றின பதினாறு அஞ்சல் தலைகள் இதில் குறிப்பாக சொல்லணும்னா குஜராத்தில் பயன்படுத்துகிற எம்பிராய்டரி கை விசிறி அப்புறம் ராஜஸ்தானில் கோயில் விசிறி அப்புறம் டெல்லியில் உபயோகிக்கிற ரெக்கையாள செஞ்ச விசிறி இதில் பிரின் செஞ்சு வெளியிட்டிருந்தாங்க இதோட மேலும் சில சிறப்பு அஞ்சல் தலைகளும் வெளியிட்டாங்க அதில் ஜனவரி பதினேழாம் தேதி தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வராக இருந்த திரு எம் ஜி ராமச்சந்திரனோட நூறாவது பிறந்தநாளை சிறப்பிக்கிற மாதிரி ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க அப்புறம் மே ஒன்னாம் தேதி ராமானுஜாச்சாரியாவோட ஒரு அஞ்சல் தலையும் மே பதினைஞ்சாந்தேதி பீகார்ல சாம்ப்ரான்கிற இடத்துல நடந்த சுதந்திர போராட்ட சத்தியாகிரகத்தோட நூறாவது வருஷத்தை சிறப்பிக்கிற மாதிரி ஒரு அஞ்சல் தலையும் மே முப்பத்தொன்னுல வந்து அஞ்சு பிரபல இந்திய எழுத்தாளர்களோட அஞ்சல் தலையும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஸ்ரீரடி சாய்பாபாவோட ஒரு அஞ்சல்தலையும் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தாதாபாய் நவ்ரோஜியோட அஞ்சல்தலையும் வெளியிட்டு சிறப்பிச்சிருந்தாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்தியா வந்து அஞ்சு இணை கூட்டு அஞ்சல்தலை வந்து வெளியிட்டிருந்தாங்க முதலாவதாக ஜனவரி ஏழாம் தேதி இந்தியாவும் போர்ச்சுகல் நாடும் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி இந்தியாவும் பெலரசு நாடும் செப்டம்பர் இருபத்தொன்னாந்தேதி இந்தியாவும் கனடாவும் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி இந்தியாவும் ரஷ்யாவும் டிசம்பர் முப்பதாம் தேதி இந்தியாவும் பப்புவா நியூ கினியாவும் சேர்ந்து இணை கூட்டு அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்படி பலதரப்பட்ட சப்ஜெக்டில் நினைவு அஞ்சல் தலைகளை வெளியிட்டு இந்தியாவோடய பாரம்பரியத்தையும் அதோட உறவுகளையும் பெருமைப்படுத்தி அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டு பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு வராங்க அடுத்த வாரம் நம்ம நேயர்கள் எல்லோரும் கரெக்ட் டைமுக்கு அறிவம் அஞ்சல் தலை தகவலில் வந்து கேட்க வந்துருங்க யாரும் லேட்டாக வரக்கூடாது நாமும் அந்த அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்